அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து இசை மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நேர மேலாண்மை அதிகம் தூங்காமல் கடுமையாக பணியாற்றுபவர்கள் எல்லாரும் நேர மேலாண்மையை செய்கிறார்கள் என்பது பொருள் அல்ல ஒரு விறகு வெட்டி தொடர்ந்து விறகு கொண்டே இருந்தார் அவரால் அதிக அளவில் விறகுகளை முடியவில்லை மற்றொரு விறகு வெட்டியோ அவ்வப்போது ஓய்வெடுத்துக் போல இரண்டு மடங்கு விறகுகளை வெட்டினார்